صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد قال الله تبارك وتعالى في كلامه العظيم بعد اعوذ بالله من الشيطان الرجيم واتقوا فتنه لا تصيبن الذين ظلموا منكم خافا صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم مَنْ رَعَى مِنْكُمْ مُنْكَرًا فَلْيُغَيِّرْهُ بِيَدِهِ فَإِنْ لَمْ يَسْتَعْفَ بِلِسَانِهِ وَإِنْ لَمْ يَسْتَعْفَ بِقَلْبِهِ وَذَٰلِكَ عَضْعَفُ الْإِيمَانِ صَدَقَ رَسُولُ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهُ وَسَلَّمْ جننية تم اضفكم رئياء شنگیانا شخول رئياء ورئياء اللہ سبحانه وتعال உலக வாழ்க்கைய அவனுடைய செயல்களோடு சம்பந்தப்படுத்தி வச்சிருக்கிறார் பொதுவான அமைப்புல படைச்ச நாயன் மனிதனுக்கு பொருத்தமாக எல்லாத்தையும் படைச்சிருக்கிறார் என்னென்ன ஏற்பாடுகளை செஞ்சிருக்கிறானோ இந்த அவ்வளவு ஏற்பாடுகளும் இந்த மனிதனுக்காக அவனுக்கு பொருத்தமான முறையில ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் இந்த பூமிக்கு மேல இருக்கக்கூடிய அவ்வளவு படைப்பினங்களை உங்களுக்காக படைச்சிருக்கா எங்களுக்காக பொருத்தமாக மனிதன பூர்த்தி செய்யக்கூடிய முறையில அழகான முறையில அமைச்சிருக்கிறார் காற்று எவ்வளவு தேவையோ அந்த அளவு காற்றுடைய வேகத்தை வச்சிருக்கிறார் கூட்டம் மேலும் குறைக்கவும் மேலும் சூரியனை எந்த இடத்துல வச்சா மனிதனுக்கு இந்த அந்த சூரியன் வெப்பம் அதனுடைய சூடு பொருத்த மாதிரி சொல்றாங்களே ஒன்பது கோடி முப்பது லட்சம் மைலுக்கு அங்கே உயர்த்திட்டாலே போயிரும் எல்லாம் உரைஞ்சி போயிடும் எல்லாம் ஐஸ் ஆகிரும் அதை இன்னும் பணிச்சிட்டாலே எல்லாம் கரிஞ்சு போயிடும் எரிஞ்சி கரிஞ்சு போயிரும் இவ்வளவு தூரத்துல வச்சே காடுகள் பத்துது எத்தனையோ நாட்டு நெருப்பு பிடிக்குது மக்கள் மௌத்தா போறாங்க சிட்டத்துல ஏற்பட்ட சூட் இல்ல இந்தியா பாகிஸ்தான் பல நாடுகள்ல நூத்துக்கணக்கான மக்கள் மௌத்தானார் பஸாருக்கு யாவரத்துக்கு வந்தவர் அவுட்ல இருந்தே மயங்கி முழு மவுத்தானார் சூட்ல நடந்தது ஏன்னா சவோதர்களே பெரியவர்களே இவ்வளவு சூரத்துல வச்சே இதனுடைய வெப்பத்தை தாங்கி போல கஷ்டம் என்றார் அல்லாஹு பணிச்சிட்டேனா எப்படி இருக்கும் இப்படி அல்லாஹ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு படைப்பையும் அவன் அவ்வளவு ஏற்பாடுகளையும் மனிதனுக்கு சாதகமாக மனிதனுக்கு பொருத்தமாக மனிதந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் அமைச்சிருக்கிறார் இதுவல்ல மாற்றங்கள் வருவது மனிதந்த செயலால தான் வரும் அல்லாத குறைபாடு இல்ல அல்ல அநியாயம் செய்யக்கூடியவனாக இல்ல மனிதனே அவன் பாவத்தாலதான் இந்த எல்லாத்தையும் மாற்றி அமைச்சு கொள்கிறார் மக்களிட அவ கையால சம்பாதிச்சதுல கரையில வரக்கூடிய அழிவுகள் அத்தனை நாசங்களும் அவங்க கையால தேடிக்கொண்டது எதிரான கண்ணியமான சவர்களே பெரியவர்களே அல்ல அதுல அந்த ஆயத்தொடர்ல சொல்றான் ால எல்லும் நடக்க எல்லாரும் நடக்கமான வரக்கூடிய அறிவுகள் எல்லாத்துக்கும் சேர்த்துதான் வரும் எனவே கண்ணியத்துக்குரிய மேலாண் சவர்களே பெரியவர்களே கூட்டத்தை அல்ல காட்ட கொண்டாடிச்சான் சொல்றான் அல்ஹா மற்றும் அல்ஹா وَمَا أَجْرَاكَ مَالٌ حَقًّا كَذَّبَتْ ثَمُودُ وَعَادٌ بِالْقَارِعَةِ فَأَمَّا ثَمُودُ فَأُهْلِكُوا بِالصَّاعِقَةِ وَأَمَّا عَادٌ فَأُهْلِكُوا بِرِيحٍ صَرْصَرٍ عَاتِيَةٍ سَخَّرَهَا عَلَيْهِمْ سَبْعَ لَيَالٍ وَثَمَانِيَةَ أَيَّامٍ حُسُومًا الْقَوْمَ فِيهَا فَهَلْ تَرَى எங்கள சப்ஜெக்டோட சம்பந்தப்பட்ட நாங்க பேசுவோம் ஆட்டம் இருக்கிறாங்களே தொடர்ச்சியான பயங்கரமான அந்த காற்றை கொண்டு அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் அல்ல காலத்தையும் சொல்ற அந்த எத்தனை நாள் காத்து அடிச்சிச்சு எத்தனை மனுஷாரம் அடிச்சிச்சு உலகத்துல யாருக்குமே தெரியாது எந்த வரலாறு சொல்லக்கூடியவங்க யாரும் சொன்னதில்லை ஆனா அல்லா சொல்லித்தான் அல்லாஹ் சொல்லித்தான் சஹ் சபாலிய தாயா ஏழு இரவு எட்டு பகல் காட்டுடைய வேகத்தை ஸ்பீட கூட்டி விட்டோம் அவங்க எல்லாம் எப்படி ஆட்கள் தெரியுமா என்ன விட்டா ஆள் இருந்த ஆட்கள் எங்களே விட்டாள் சக்தி வாய்ந்தவங்க யார் என்று கேட்ட ஆள்கள் ரொம்ப உயரம் பெருப்பமான ஆட்கள் மழைய விரலால கொடை ஆள்கள் அவங்க அல்லா சொல்றேன் அவங்களை எப்படி எதாவது அடிச்சோம் தெரியுமா காட்டால் அடிச்சோம் இப்படி பெரிய ஆட்களுக்கு அதை விட பெருசு அப்படி ஒன்று வரையில் சேலையாலின் பகல் காட்டுடைய வேகத்தை நாங்கள் காட்ட காற்றை சாட்டி விட்டோம் அவங்க எப்படி ஆனாங்கன்னா ஈட்டம் மரங்கள் அடித்து விடுவதை கூட எல்லோரும் இருந்தார்கள் அல்லபரா கேக்கிறான் பகல் சராம் பாவையா அல்லா நபிகிட்ட கேக்குறன் அவங்களை யாராவது இல்லாம போயிட்டாங்க பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னால நடந்த சம்பவம் எல்லாரும் கண்ணியமான சகோதரர்களே பெரியவர்களே அதனால அல்லாக்கு எதுவும் பெரிய வேலை இல்ல அதனால எப்பயும் அல்லாம பயந்து நடக்கணும் மேலாங்க சொல்றேன் எல்லா விஷயத்திலையும் அல்லாவது தான் பயப்படும் எங்கட ஏண்டும எங்க அறிவு எங்களோட ஆற்றல் எங்க சக்தி எங்கட கண்டுபிடிப்பு நொடிப்பொழுது குப்பையில ஆக்கிருவான் அல்ல அட்ரஸ் இல்லாம ஆக்கிருவான் ஊரு இடங்கள் எங்க எங்க ஊடேந்தி அந்த ஏரியா போய்ட்டு தேட வேண்டிய நிலைமை உருவாக்குவான் சம்பவங்களை செஞ்சிருக்கிறான் விஷயம் முடிவுகள் அல்லாத செய்து தான் வரும் வார முடிவு மக்கள்கிட்ட சேலைக்கு தான் வரும் மக்கள்லையும் முஸ்லீம்கள்டேல வைக்கதான் வரும் அல்ல ஏன் நீங்க கேக்கல அப்படி சொல்றீங்க புகாரி முஸ்லீம்ல தெளிவா சொர்க்கம் அப்ப காபுக்கம் அவனுக்கு என்ன செய்யணும் அவன் விருப்பப்படி வாகத்துக்கு அவனுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கணும் அவன் இஷ்டப்படி வேண்டிய கூத்த போட்ட அவனை மௌத்துக்கு பின்னாலே நரகத்துல போட்டு இங்கேயும் போட்டு அவனை தண்டிச்சா சரியில்ல தானே ஒருத்தம் இல்ல தானே எங்கேயாவது ஒரு இடத்துல அனுபவிக்க அவங்களுக்கு அனுபவிக்க வாழ்க்கைய ஏராளமா இருக்கிறது ஆதாரம் ஒரு தடவை ரசுல்லா தூங்கி கொண்டு இருக்கிறாங்க வீட்டுல இவரும் மசூதர் அதை வந்தாங்க ரசுல்லாத வீடே சின்ன வீடு எலும்பி நின்று கைய உயர்த்தினால் கூற கையிலப்படும் நீட்டம் எவங்க சு கால் நீச்சி தூங்கொண்ட கால் மாற்றுலா சொல்லுவாங்க சுஜூத் போக்குள்ள எந்த நான் காலை மடிச்சு கொள்வன் நம்ம தான் ரசுலா சுஜூத் செய்வா என்னோட பாத்ரூமே அதை விட பெருசா இருக்கு ஒரு புறா கூட்டம் ஒன்றுல தான் தூங்கிக் கொண்டிருந்தா சின்ன இடம்லா பாயில படுத்திருக்கிறாங்க ஈச்சப்பழ மரத்து அந்த ஓலையால செய்யப்பட்ட பாய் அவங்களோட தளவாணியும் கூட அந்த ஈச்சப்பழத்துடைய தோல் துண்டுகள் போட்டு தளவாணி தளவாணி அப்புறம்லா இப்படி தூங்கிக் கொண்டிருக்க போல நான் பார்த்து எனக்கு கவலை வந்து நான் அழுதுட்டேன் ரசூல்லா என்னைய பார்த்து முடிச்சு கேட்டாங்க அப்துல்லா எதுக்காக அழுகுறீங்கன்னு கேட்டாங்க நான் சொன்னேன் நிராகரிச்சு வாழக்கூடியவங்க எவ்வளவு ஆடம்பரமான வாழ்க்கைய வாழ்றாங்க அவட மாளிகைகள் என்ன அவனோட தோட்டங்கள் என்ன அவட வாகனங்கள் என்ன அவட சாப்பாடுகள் என்ன அவட உடுப்புகள் என்ன அந்த மாதிரி அவங்க நீங்கல்லா அலாதுமா சொன்னாங்க அது உருக்கமான பதில் துனியா துனியா அவங்களுக்கு ஆசிரம எங்களுக்கு தான் துனியா அனுபவிக்கம் அவளுக்கு அனுபவிக்கிறது உள்ள இடம் துணியா எங்களுக்கு அனுபவிக்கிறது இந்த ஹதீச கொண்டு நல்ல தெளிவா விளங்குது தானே காபீர்களுக்கு இந்த உலக வாழ்க்கை சொர்க்கம் அந்த புகாரி முஸ்லிம் உடைய தெளிவான ஹதீச கொண்டு விளங்குது காபியருக்கு இந்த உலகம் சொர்க்கம் அப்ப அவங்கள்டு அவங்களோட திருக்க வச்சு குபரை வச்சு அவங்களோட அநியாயத்தை வச்சு பாவத்தை வச்சு அவங்கள தினாவது வட்டிய வச்சு அது இல்ல அப்ப யார செய்கள்டு ரம்மத் இறங்குறதும் நாட்டுக்கு முஸ்லீம்கள்டு அதாவது இறங்குறதும் முஸ்லீம்கள்ட செயல வச்சு முஸ்லீம்கள்லையும் அதிகமானவங்கள நூத்துக்கு அறுபது வீதம் நல்லவங்களா இருந்தா அந்த நல்லவங்கள ரஹமத்து இந்த நாற்பது வீதத்துக்கு சேர்த்து கிடைக்கும் நூத்துக்கு அறுபது வீதம் அநியாயம் மாற்றம் பாவம் செய்யக்கூடியவங்களா இருந்தா அவங்களுக்கு இறங்குற தண்டனை வேதனை இவங்களுக்கு சேர்த்து கிடைக்கும் அதனால தான் அல்ல ரொம்ப தெளிவா புராணம் சொல்றேன் நல்லவங்களை பார்த்து சொல்றாங்க தொழுந்து கொண்டு குரானோதி கொண்டு சஹந்து கொண்டு அமலோட இப்பாதத்தோட அலால் ஹரா பேணி கொண்டு பக்குவமா அவங்கள பார்த்து அல்லாஹ் சொல்ற சீன தலமு மின்கும் நல்லவங்களே நீங்க அல்லஹ பயந்து போங்க நீங்க ஒரு தண்டனைய அந்த தண்டனை உங்கள பாவம் செய்வங்க அநியாயம் செய்றவங்க மாசமா நடக்கிறவங்களுக்கு மட்டும் குறிப்பாக வராத எல்லாரும் பயனுக்கும் அப்போ உங்களுக்கு மத்தியில பாவம் செய்ய செய்யக்கூடியவங்களுக்கு வரக்கூடிய தண்டனை அவங்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கு சேர்த்து தான் அப்படி எல்லாம் என்ன கருத்து அப்ப நாங்க என்ன செய்யணும் நல்லவங்க என்ன செய்யணும் அவங்கத்தோட திருப்தியா இருந்தா சரியா நாங்க சொல்லுவோம் சார் நான் நான் நான் நான் முஸ்லிமும் ஒவ்வொரு ஆதிதும் ஒவ்வொரு வணக்கத்தாலையும் ஒவ்வொரு அமல் செய்யக்கூடியவரும் நன்மை ஏவோனும் பாவத்தை தடுப்பின் பக்கம் அனைத்தோடும் செஞ்சே ஆவோ கரெக்டு உங்க யாரு கண்ணால கண்டுட்டாரு கண்ணான கண்ட முன்கர் பாவமான ஒரு செயல் மண் யார் மண் முன்கரா உங்கள் யாரி கேளு அவருக்கு அப்டர் ஆய் கேளு அவரு இன்ஜினியர் அவரு ஆலிம இருக்கேனும் அவரு பொது மகனா இருக்கேனும் அவரு மேமண்டி அவரையா இருக்க அவர் கணக்க தலைவர் அவர் மூட அடிக்கிறவராயிருக்கேனும் படிச்ச பட்டதாரியா இருக்கேனும் பாமர மகனா இருக்கேனும் பணக்காரனா அறிக்கையில ஏழை அறிக்கையிலும் கிராமவாசி அறிக்கையில நகரவாசி அறிக்கையிலும் வாலிபனா இருக்கேனும் வயோதிபராக இருக்கேனும் அவரு முஸ்லீமா அவரு முஸ்லீமா இருக்கிறாரா ரைட் அந்த முஸ்லீமுக்கு நடக்கக்கூடிய தவறு பாவம் என்று தெரியுமா அப்படி தெரிந்தால் அந்த அந்த பாவத்தை மாற்றி அமைக்க முயற்சி செஞ்சாவும் சூழ்ச்சல் மாற்றி அமைத்தான் பாவம் செய்யக்கூடிய நன்மை செய்யக்கூடிய அதுக்குள்ள முயற்சியில இவரு கிட்ட எப்படி முயற்சி போடணும் இப்படி ஒத்த அவர் எங்களை மக குடிக்கிறார் தினால இது பண்றாரு ஹராமான தொடர்பு வச்சிருக்கிறார் ஹராமான வியாபாரங்கள் செய்யறார் நாங்க பார்த்துட்டு சும்மா இக்கையில நாங்க தொழு தொழுந்துட்டு சும்மா போவேடா இவரை பத்தி கவலைப்படணும் இவர யாரோட பேட்டி இவரை சந்திச்சா நல்ல யாரு சந்திச்சா நல்ல இவரை எப்படி ஹேண்டில் பண்ணணும் சும்மா கண்ட நின்ன வாய்க்கு மாறுக்கு அவருக்கு ஏதாவது சொன்னா அவரு இன்னும் பாவம் செய்ய ஆரம்பிப்பார் நீங்க அப்படியே நாங்க இன்னும் செஞ்சு காட்டுவென்னு செய்ய ஆரம்பிப்பார் முறையில சொல்றாத்தி மக்களை நீங்க அலைங்குமான முறையில அழகான புத்திமறிய அப்போ சொன்னாங்க பாவமான ஒரு காரியத்தை கண்ணால கண்டுத்தாரோ அவர் அதை மாற்றி அமைச்சி செய்ய இந்த அழிவுகள் அவனே உறுப்புகளை தந்து அவனே உயிர தந்து அவனே உண்ண தந்து அவனே உடுக்க தந்து அவனே எல்லாம் தந்து சும்மா தடார போட்டு அழைச்சி என்ன தேவை உண்டாகும் அதிகரித்தால் விபச்சார அதிகரித்தால் அதிர்ச்சி உண்டாகும் உண்டாகும் அதிர்ச்சி உண்டாகும் அவங்களுக்கு நாங்க சொல்லணும் பூமியுடைய ரப்பு சூடாவிட ரப்பு சூடாவிதான் பூமி அதிர்ச்சி உண்டாகும் அல்லா வெறுக்கக்கூடிய தேர் நடக்கும் வேண்டாம் வேதன அதனால தினம் சர்வசாதாரணமா நடக்குது பசுக்கிறவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அதுக்குள்ள நிறைய அமைப்புகள் ஏற்பாடுகள் இருக்குது நாங்க எல்லாரும் கவனம் செலுத்தும் அவங்க மகல்லால கவனம் செலுத்தும் அவங்க பொறுப்புள்ள உள்ளவங்கள விஷயத்த கவனம் செலுத்தணும் அவங்க சொந்த பந்தங்கள விஷயத்த கவனம் விஷயத்தூட்டாளிமார்கள் நண்பர்களுடைய ஈடுபட்டார் பட்டி தொடர் வச்சிருக்கிறார் மாற்றமான வேலையை செய்ய தடுக்க தயாரிச்சார் எங்களுக்கு அதை நாங்க அவனோட யாவரம் தொடர்பு யாரும் போகலையே தான் என்னோட வேலையை பார்த்து நாங்க போவோம் இப்படி முஸ்லீம் இருக்கேலா முஸ்லிம் சகோதரர்களே அன்புள்ள தண்டிக்கிறவன் இந்த பக்ஷிக்க லட்சி அவன புட்டி பயங்கரமானதுன்னு சொல்ற தொடர்ச்சியான அழிவு தொடர்ச்சியான சோதனை பயங்கர சூடே சூட்டுக்கு நாங்கள் எல்லாரும் மழை மழ தேடி தொழிறோம் இந்த தொழுந்தான் இந்த அழிவு தான் சூட்டாலையும் அழிவு தண்ணி ஆலையும் அழிவு காற்றாலையும் அழிவு கடலாலையும் அழிவு எல்லையும் அழிவு எல்லா அமைப்பிலும் அழிவு நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருக்கும் எல்லாம் காரணம் இது எல்லாத்தையும் அடிப்படை முஸ்லீம்கள செயல் அதுக்கு தான் முயற்சி செய்யணும் விவாதத்தோட மட்டும் இருந்த போதா நாங்க சொந்த செஞ்சு கொண்டு இஸ்லாத்தின் பக்கம் இமானின் பக்கம் அமல்களின் பக்கம் மக்களுக்கு அழைப்பு கொடுக்கும் முஸ்லீம்கள் செஞ்சு கொண்டு இருக்கிற அநியாயத்தில் ஆகப்பெரிய ஒரு அநியாயம் தெளிவாக சொல்ல தயார் என்ன அநியாயம் தெரியும் இந்த முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாதவங்களோட விஷயத்துல எந்த கவனமும் செலுத்துறாங்க பெரிய ஒரு குற்றம் கவலைப்பட்டு போவதா இலகத்துல இருநூறு கோடிக்கு மேல மக்கள் வாழ்றாங்க இருநூறு கோடி தனி முஸ்லீம்கள் இல்லை நூத்தி அறுபத்தி மூணு கோடி தர முஸ்லீம்கள் அப்ப அஞ்சூறு கோடிக்கு மேற்பட்டவங்க முஸ்லீம் அல்லாதவங்க அவருடைய இதாயத்துக்கு நாங்க எத்தனை பேர் கவலைப்படுறோம் என்னோட கொண்டாட்டிய பத்தி கவலைப்படுறோம் என்னோட பிள்ளையில கவலைப்படுறோம் கடைய கவலைப்படுறோம் வாகனத்தை பத்தி கவலைப்படுறோம் பக்க எண்ணத்தை பத்தி கவலைப்படுறோம் இந்த மக்களிடையே என்ன கவலைப்பட்டோம் இவன் களிமார் போவானே நரகத்துக்கு போவானே இருந்த ஒவ்வொரு முஸ்லீமாவது வாரவனே எடுக்க தயாரில்லை முஸ்லீம்கள் திருப்பி அனுப்ப முஸ்லீம்கள் இருக்கிறார் வந்த முஸ்லீம் ஆதரிக்க தயாரில்லை அவனை ஆலவனைக்கே தயாரில்லை அவங்களுக்கு வந்தவர்களுக்கு கல்யாணத்தை முடிச்சு கொடுக்க தயாரி இல்ல நீ இஸ்லாத்துக்கு வந்தவன் சொல்றவரு வானத்தை விழுந்தவரோ தெரியாது இவரே இஸ்லாத்துக்கு வந்தவரு தான் நாளை பேர் இஸ்லாத்துக்கு வந்தோம் நாள் அபுபக்கர் உமருடைய பரம்பரை என்று யாராவது இருந்தா அவங்களுக்கு நான் சொல்ல தயார் அபுபக்கர் உமர் ரத்தியெல்லாம் அவங்களும் வந்தோம் எல்லாம் வந்த நாலாவது தலைமுறை எடுத்து தயா வத்தி அடிப்பா இல்லாட்டி ஒரு சோம வத்தி அழிப்பா இல்லாட்டி ஒரு சீல வத்தி அடிப்பா ஏதாவது உண்மடைய நிலம் என்ன அல்லது வாப்படை நிலம் என்ன பார்த்தா ஏதாவது ஒரு பேரொரு பேராதான் மேலான கண்ணியமான சோழ இன்றைக்கு உலகத்துல முஸ்லீம்கள் அட்டிப்பாட்டுறதுக்கு காரணம் முஸ்லிம்கள் சீரழிதாரணம் முஸ்லிங்கள் கேவல படுத்தப்பட்ட காரணம் மக்களாலே அல்லா மாட்டி ஹதீசுல வந்து அல்லா சொல்றதா சொல்ல விளங்கினவங்க அல்லா சொல்ற என்னைய விளங்கினவங்க எனக்கு மாத்தமா நடப்பாங்க கொண்டு தண்டிப்பேன் விளங்கிறவங்க எனக்கு மாத்தமா நடப்பாங்க விளங்காதவங்களை கொண்டு தந்திப்பேன் அதுதான் நடக்கு வேறொண்டும் இல்ல சும்மா சட்டம் போட்டு இல்ல கூட்டம் கூட்டி இல்ல சும்மா ஓமா போட்டு இல்ல அக்கல் நோய்க்கு மருந்து என்னன்னு பாக்கோங்க நோய் எப்படி உருவாச்சு பாப்போம் எங்களோட டியூட்டிய நாங்க செய்ய இல்ல முஸ்லிம்கள்ட உள்ளத்திலேயே துனியா வந்துச்சு முஸ்லிம்களும் துணியாதாரிகளாக மாறிட்டாங்க முஸ்லீம்களது முஸ்லீம்கள உள்ள தயாரா இருந்தாலோ அதுவரைக்கும் உலகத்தை முஸ்லீம்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தால் அல்ல கடலை வசப்படுத்தினான் ஆறுகள வசப்படுத்தினான் விருதுகளை வசப்படுத்தி கொடுத்தான் காசுகள பயத்தை அச்சத்தை போட்டால் என்ன செய்ய முஸ்லிங்களும் போயிருக்கிறாங்க இராக் நாட்டுக்கு அந்த நாட்டு தலைவன் அந்த அந்த பட தலைவனுக்கு எதிராக ஒரு கவிதம் என்னையோட இருக்கிற கூட்டம் எப்படி அவந்த கூட்டம் தெரியுமா உங்களையோடு கூட்டம் நல்லா குதிக்கிறத எப்படி விரும்புறாங்களோ அத மதுவை விரும்புவதை போல மரணத்தை விரும்பக்கூடிய கூட்டம் என்னையோட இருக்கு உனக்கு அடிக்கிறது எவ்வளவு ஆசையோ உனக்கு சாவுறது எவ்வளவு ஆசை நான் நீ என்ன நான் சகிதாவணும் பாப்பா மகனுக்குள்ள தங்க போறதுக்கு போறேன் பாப்பா சொல்றேன் நீ பாத்துக்கோ நான் போறேன் எல்லாரும் சோதனை அப்படி எல்லாம் தியாகம் செஞ்சு கிடைச்ச இதுலாம் தான் இன்றைக்கு எனக்கு கிடைச்சிருக்கு அவங்க எல்லாம் தியாகம் செஞ்சதுனால தான் ஆக்கமாண்டிய சகோதரே நீங்க யோசிக்க ஆவேசத்தோட பேசுறார் ஆவேசம் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் பூசிட்டு போ பயான் பண்ணிட்டு வர இல்ல இப்ப தற்காலத்து நிலைமைகளை யோசித்து பாருங்க எவ்வளவு மக்களுக்கு எல்லாத்தையும் இழந்து நிற்கிறாங்க அவங்கட பாவமா வெறும் வெறும் அவங்கட பாவமா அந்த ஏரியா செஞ்ச பாவமா அதனால அந்த ஏரியால இப்படி பாவம் நடக்குது பாவம் செய்யக்கூடிய அதிகரிச்சுதான் சும்மா மழை பெய்ஞ்சிச்சு டேம சுரம் தான் சுரம் தான் காரணங்கள் தான் அசல் இதெல்லாம் காரணம் அல்ல இதெல்லாம் முடிவா அங்கே எவ்வளவு மழை பெய்யச்சு எத்தில நூறு வருஷமா மழை பெய்ய மழை தான் சோகர்களே ஒவ்வொரு முஸ்லிமும் அவர்கள சொந்த விஷயத்த காலத்த இருக்கும் நான் நேர்மையா நடக்குறனா நான் நல்லா ஒழுங்கா நடக்கிறேன்னா எங்க ஈமான் எந்த நிலைமையில ஈமான்ல உறுதி எவ்வளவு இயற்கை என் பாகத் எப்படி இருக்கி பொக்கல் வாங்க எப்படி இருக்கு மாசரா இந்த குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கு அகலாசியார் மாமலாத் அகலாசையார் ஈமான் உள்ளத்தோட சம்பந்தப்பட்டது எப்படி நம்பிக்கைகளோட சம்பந்தப்பட்டது உள்ளத்துக்கு தான் இபாதத் என்றது மனித அன்றாட வாழ்க்கையில செய்யக்கூடிய அமல் இபாதத்துகளோட உள்ளது மாவட்ட ஆற்ற கொடுக்கலான் வியாவரங்கள் வியாவரங்கள்ல பொய்யும் மே மாற்றமும் அநியாயமும் அது அது எங்கேயோ பேசு பஜார் அல்லாக்கு ரொம்ப விருப்பான இடம் மசித் அல்லாக்கு ரொம்ப விருப்பமான இடம் என்று ஏன் சொல்லப்பட்டிருக்கு பஜார் அல்லாக்கு விருப்பமா விருப்பான இடம் இந்த என்ன கருத்து பசார் போய் சொல்லப்படுவது ஏமாற்றம் செய்யப்படுவது மோசடி செய்யப்படுவது அநியாயம் செய்யப்படுவது போய் சத்தியம் செய்யப்படுவது இப்படி எல்லா பட்ட அநியாயங்களும் அல்லாருக்கு வெறுப்பான இல்லண்டா பஜாருக்கு போறது வரது யாரும் தெரிஞ்சு தடை இல்ல தாராளமா செய்யும் இந்த அநியாய பாவங்கள் நடக்கிறதுனாலதான் கெட்ட இடம் அமளி பாதத்துக்கு தடையண்ட தடையாவது அப்ப அது கெட்ட இடம் எது அமளித்துக்கு தடையோ யார் யார் எல்லாம் தடையோ அதெல்லாம் கெட்டது எதெல்லாம் அமளி உதவியோ அல்லா அடைவதுக்கு உதவியோ அதெல்லாம் நல்லது சுருக்கமா முடிவு செஞ்சா சரி மனைவி தீனுக்கு அமளி பாதத்துக்கு உதவியா இருந்தால் அவள் நல்லவள் அவள் தீனுக்கு அமளி பாதத்துக்கு தடையா இருந்தா கெட்டத பிரிச்சு பார்க்கணும் வாக்கு போக்க வைக்கல்ல தீனுக்கு உதவியா அமதி பாலத்துக்கு உதவியா நன்மைக்கு உதவியா நல்லது உதவியா இருப்பார் காரணமா இருக்கிறார் அமலுக்கு தடையா இருக்கிறார் கெட்ட கூட்டாரு அதனால கண்ணியத்துக்குரிய மேலாண் கவர்களே பெரியவர்களே தீனுக்கு சாதகமாக நாங்கள் எல்லாத்தையும் அமர்த்தி கொள்வோடும் அமையாது அமைச்சோடும் எல்லாத்தையும் அமைச்சு கொள்ளோடும் தடையா எதுவும் இருக்க கூடாது என்று தான் எதிர்பார்க்கிறேன் இவனுக்கு எல்லாத்தையும் உரிய வந்து விழுந்தவர் இவளுக்கு எல்லாத்தையும் ஏரியாவே ஏந்த இந்த தோற்றம் ஏண்ட வயல் ஏந்த ஊடேந்தே பேர் சொன்னாங்க நீங்க சொல்ற இந்த இடங்களை ஏந்த ஏந்தனோ பேர் சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கு நீங்க சொல்றீங்க நாளைக்கு நுற்றுவார் நாலாண்டைக்கு நுற்றுதான ஒவ்வொரு காலியிடம் பேருக்கு என்ன சொந்த கை மாதிரி ஒவ்வொரு நாளும் வாராங்க பாவிக்கிறாங்க போறாங்க ஒரு கூட்டம் பாவிக்க வருவது ஒரு கூட்டம் பாவிச்சிட்டு போகுது டெய்லி துறப்பும் இறப்பும் டெய்லி மாறி மாறி வந்து போய் கொண்டேன் எனவே ஒரு நாள் வரப்போது எல்லாத்தையும் கண்ணியத்துக்குரிய மேலாண்மை சகோதரர்களே பெரியவர்களே நாங்க கட்டாயம் எங்கட சொந்த விஷயத்துல கவனம் செலுத்துறதோட எங்கட வியாவரம் தொழில்ல கொடுக்கல் வாங்கல் குடும்ப வாழ்க்கை இதுல எல்லாம் ஆனா நான் என்ன சொல்றேன் வியாவரத்துல அல்லா வரக்கெஞ்சாதான் ஏதாவது கிடைக்கும் உண்மையிலேயே வியாவரத்துல இன்றைக்கு நடக்கிற வியாவரங்களை பார்த்தா கணக்கெல்லாம் போட்டு பார்த்தா ஒன்று கிடைக்கிற வாக்கிலே இல்ல அப்படிதான் என்ன சாமனத்தை கொண்டாந்து அந்த பக்கத்துக்கும் விக்கிறாங்க இவரு முனையா கொண்டாந்து விக்கிறார் இவர் ஒரு விளை வச்சு விக்கிறார் இன்னொருத்தன் ஏதோ ஒரு அமைப்புல விக்கிறார் அவன் அந்த பக்கத்துக்கு விக்கிறான் மாசமா விக்கிறாரு அவரு அவரு கேஷ் அல்லது இங்க கடனு கெடுக்கிறார் உந்தியல கடனு கெடுக்கிறார் இங்கே கொண்டாந்து சாமனத்தை கொண்டாந்து வித்து அதை கேஷ் பண்ணி அந்த கேஷ் எடுத்து வேலை யாவரம் செய்யறாரு வேலை வேலையை செய்யறாரு நடக்க அவங்களோட சம்பளங்களை பார்த்தா அந்த அன்னைக்குள்ள செலவுகள் எல்லாத்தையும் பார்த்தா வெளிதங்க பார்த்தா பெருசா உண்டு முடியும் இந்த வியாபாரிகள் அவங்க ஏதாலும் தன் கிக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பேணுதலா பக்குவமா பேணி ஏ உண்மைகளை சொல்லி வேலை செய்யக்கூடியவங்க அக்கையை நிறைவேற்றி கொண்டு அவன் நடந்து கொள்வாங்க சரியா பார்த்து குடுத்துக்கொள்றாங்க வட்டியில இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்றாங்க இப்படி பெரிய ஒரு போராட்டத்தோட கடையை நடத்தி கொண்டு போறார் யாவரத்தை செஞ்சு கொண்டு போறார் அல்ல அவண்ட புறத்திலிருந்து ஒரு வரக்கட்ட போடுவாங்க இவரு ஜெக்கா குடுக்கறதுல பறக்க தெரிய இவர் எல்லா பறக்கத்திலும் சேர்ந்து கிடைக்கிற பறக்கத்தை தவிர வேறொண்டே எதிர்பார்க்கறது அதனால ஒரு சமபுரம் யாருக்கு செய்யறோம் வேலையை செய்யறோம் தொழில செய்யோ சமபு அது சம மௌத்தா போவா இ சவர்களே இந்த மெஷின்ல போட்டு அடிக்கிற தால் தள்ளி தள்ளி அச்சடிக்கிற மெஷின தயாரிச்சது மனுஷன் தான் தானத்தை வரையில் அது மேலேந்து வர இல்ல தள்ளி அச்சடிக்கிற மெஷின் மனிதன் தயாரிச்சு தள்ளி ஒன்றும் செய்யல தள்ளி அச்சு அவன் அவனே சொல்றான் தள்ளி இல்லாம ஒன்றும் அதனால இந்த கால் அல்ல விஷயம் இது பேப்பர் ஏனே பேப்பர் துண்டு மாதிரி ஒரு பேப்பர் வச்சு போங்க நிலைமைகள் அல்லாத அல்லா கேளு கோடி கோடி சம்பாதிச்சி தான் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் இமானுடைய பாடல்கள் இந்த திட்டத்துல ஏற்பட்ட அந்த சோதனை அதனால எத்தனை பேர் இழந்தாங்களோ அல்லா அவ்வளவு பேருக்கும் அதைவிட சிறந்த கொடுத்து நாங்க எல்லோருக்கும் துவாசி நாங்க அந்த மக்களுடைய விஷயத்த என்ன என்ன அடிப்படையில் உதவி செய்யணும் செய்யும் எப்போ ஒரு மனிதன் சகோதரருடைய தேவையை பூர்த்தி சேர்த்து ஈடுபடுறாங்க அல்ல அவருடைய தேவையை பூர்த்தி சேர்த்து ஈடுபடுறாரு நான் அஞ்சு பேரை வச்சு வேலை வாங்குறது நான் அஞ்சு பேருக்கு சம்பளம் கொடுக்கறது என்ன சம்பளத்தால் அஞ்சு குடும்பம் நடக்குதுண்டா நான் அந்த சகோதரருடைய தேவையை பூர்த்தி சேர்த்து ஈடுபடுறேன் இந்த நீயத்தோடு அவங்களுக்கு கஷ்டங்கள்ல ஒரு கஷ்டத்தை கஷ்டத்தை நீக்கி வைச்ச அல்லா இவர்த்த அகத்து கஷ்டங்கள் ஒரு கஷ்டத்தை நீக்கி வைப்பார் என்றும் ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு உதவி செஞ்சு கொண்டிருக்கிற காலம் எல்லாம் அல்ல இவனுக்கு உதவி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க இந்த மூணு வர ஹதிஸ் அல்லாட் உதவியை பெற்றுக்கொண்டு லேசான வரிய தடமான தேவையில் பெருசா நாங்க இன்னொருத்த ஒட்ட தேவையை பூர்த்தி ஈடுபட்டா இன்னொருத்த உதவிக்கு இறங்கினா அல்ல எங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கிறேன் அல்ல எங்களுக்கு உதவி செய்ய கூட அறக்குறையா இருக்க அந்த உதவி அது ஒழுங்கா பூர்த்தியா நிரப்பாயிருக்க அதனால கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே பெரியவர்களே அல்லாஹ் குஹான எங்களுக்கு தெளிவான அறிவ விளப்பா சந்திரிக்கிறான் எங்களுக்கு குரான் ஹதீஸ் ரொம்ப தெளிவா அளிக்குது அடிக்கடி பயான்கள் அடிக்கடி விளக்கங்கள் கொள்முல்ல நடக்குற மாதிரி பயான் எங்கேயுமே நடக்குது இல்லையா இருக்கோம் அவ்வளவு பயான்களும் விளக்கங்களும் தகுதியான நல்ல தெளிவான உலமாக்கள் மூலம் எங்களுக்கு அழகான புத்தி வந்த சொல்லப்படும் விஷயங்களை அடிக்கடி வாழ்க்கையில மாற்றங்கள் வார்த்தைக்கு ஒவ்வொரு இல்லையா அல்லா அவன் கலத்து கிட்டாலு திருத்தி மோந்தும் உங்களுக்கு வெறுப்பா இருக்க போல அல்ல உங்களுக்கு வட்புணி தருவான்னு நினைக்கிறீங்களா கேட்கிறான் துனியா வெறுப்பா இருக்க போல கிடைக்கும் வெறுப்பாயிருந்தா கிடைக்கவே அது அவர் சொல்றாரு என்னவா போனும் நான் எனக்கு இப்ப ஐடியா இல்ல இல்ல இல்ல ஹஜ்யார் பாருங்க விரட்டி விரட்டி கொண்டாந்து தாறாங்க சில யாரும் விரட்டி விரட்டி கொண்டாந்து தாறாங்க அதனால துனியால எங்களுக்கு அருகுலா மீண்டும் எங்களுக்கு புதுமை இந்த நேரத்துல இதை கேட்கிறார் அவருக்கு எழுதி இருக்கி அது சாப்பிடுவோம் அது உள்ள போகணும் அதிச்சு உறுதியா அல்லாத சொன்னா மவு எந்த மூல முடுக்க இருந்தாலும் சேதி வலுமோ அதே போல ரிஸ்க் உங்களுக்கும் மவுத்தோட ஒப்பிட்டு சொன்னாங்க மவுத்தடுக்க நாம பெரிய பலமான கோட்டைக்குள்ள பாதுகாப்போட சிசிடிவி கேமரா இருக்கிற எல்லாம் படைய போட்டு உள்ளுக்கீண்டே மவுத்து மவுத்துல இருந்து தப்பே இருக்கும் நல்லாவே சொன்னால் பாதுகாப்பான பலமான கோட்டைக்குள்ள இருந்தாலும் வந்தடையோம் மலக்குள் மௌத்தை யாராவது அடிக்கிறா மலரூல் மவுத்து எங்களி ஜி நெருப்படைத்துல வரையணும் கெட்ட ஜிங்கல் நாய்ப்பண்பு உருவத்தில வரையணும் இவங்க நூறால படைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஜிங்கல் நெருப்பாள படைக்கப்பட்டிருக்கிறார் இந்த மத்தியில் இப்ப மலக்குமாறு இருக்கிறார் ஜிண்டலும் இருக்கு மத்திய வாராங்க போறாங்க நடமாட்டங்கள் இருந்து கொட்டோட தொடல்ல நடமாடிக்கொண்ட இவ உடைய கெரிய மக்கள் விளங்கினா தனியா யாரும் பயணம் செய்ய மாட்டார்கள் அல்ல மலக்கு மாறக் கொண்ட எதிரே பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் அதுக்குதான் சந்தர்ப்ப துவாக்கள் ஓடுங்க ஒவ்வொரு நேரத்துல உதுற துவாக்குள்ள வரக்கூல பயணம் போயிட்டு அந்த ஊர்ல உள்ள எந்த ஒரு படிக்கணும் இதுல எல்லாம் விளங்கும் இதுல எல்லாம் ஓதோனும் இதுல புள்ள குட்டிகளுக்கு படிச்சு கொடுக்கணும் மனைவி மக்களுக்கு டைம் கொடுக்கணும் மனைவி மக்களோடு விஷயங்கள் உதாக்கராக்கள் செய்யும் சேர்ந்து பாட்டையும் டிராமாவையும் அழிவும் தண்டனையும் எங்களை விளங்கிக்கிறார்கள் அல்மோஹபுல் ஹதி ஒரு துண்டு செஞ்ச போதும் அந்த ஹதீஸ் எங்களுக்கு ஆராய்ச்சி செஞ்சிருப்பார் அவர் கிறிஸ்தவராக சென்று போனார் அதனால கண்ணியத்துக்குரிய மேலாண் சவர்களே பெரியவர்களே அந்த அடிப்படையில நான் சொல்லிக்கொண்டு வர விஷயம் அதாவது வாழ்க்கையில திருத்தங்கள் மாற்றங்கள் அவசரமா வர வேண்டியது அவசரமாக வர வேண்டியது தினா இருக்குது தினாவ தூண்டக்கூடியது அதாவது தினாவை தூண்டக்கூடியது எந்த வீட்டில இருக்குமோ அந்த வீட்டுக்கு அஹமத் சுஜ் மடகுமார் வரமாட்டாங்க பயணம் செய்யக்கூட பயணங்கள் செய்ய கூட மியூசிக் போட்டுக்கொண்டு போனா மறக்குமாறு ஒதுங்கி கொள்வாங்க டாக்டர் மலா இப்ப சுரப்பாசன் ஒரு கூட்டம் பயணம் செய்ய கூட அவங்களோட பெல் மியூசிகள இருக்குமேல அவங்களோட மறக்குமாறு செய்து கொள்ள மாட்டாங்க கார்ல அதுல இதுல பஸ்ல அதுல எதுல மியூசிக்க போட்டாங்களே மறக்குமாறு ஒதுங்கி விடுவாங்க வீட்டுல இருந்தா வீட்டுலயும் மறக்குமாறு வர மாட்டாங்க அதனால கண்ணியத்துக்குரிய மேலாண்மை சவால்களே இந்த விஷயங்கள் எல்லாம் கவனத்தில எடுத்து எங்களோட வாழ்க்கையை சீராக்கி எங்க பொறுப்பில் இருக்கிற மனைவி மக்களுடைய கவனம் செலுத்தணும் அதே போல கூட்டாளிமார்கள் நண்பர்கள் ஏனைய விஷயத்தை கவனம் செலுத்தி நன்மை ஏவனும் தடுக்கணும் பெரிய ஒரு கூட்டம் பாவத்தை ஈடுபட்டுக் கொண்டு இருக்கு மேலாண் அமளி பக்குவமா இருக்கிறவங்க கொஞ்சம் பேச பெரிய கூட்டம் சின்ன கூட்டம் எடுத்து பார்த்தா ஒவ்வொரு மகால சும்மா எடுத்து பாருங்களே நூற்றுக்கு அறுபது வீதம் சொல்லூடிய மகல்லாக்களை அறுபது பாதிக்கு மேலான சொல்கையை அவங்க எடுத்து பார்த்தா குறை நூத்துக்கு நூறு உதுவும் நூத்துக்கு நூறு முழு ஸ்ரீலங்கரையும் எடுத்து பார்த்தா ஒரு பத்து மகல்லாவும் இருக்கிறேன் சந்தேகம் ஒரு பதினஞ்சு குடும்பம் இருக்கி அவங்களுக்கு ஒரு பல்லிருக்கா அது அந்த பதினஞ்சு குடும்பம் சொல்றத நூற்று நூறு நூத்துக்கு நூறு சொல்லு அதான் சொல்றேன் இருநூத்தி ஐம்பது குடும்பம் நூறு குடும்பம் எழுநூறு குடும்பம் இப்படி எல்லாம் இருக்க அள்ளாக்கல்ல நூற்று நூறு சொல்லக்கூடியவங்க ஒரு அஞ்சு பத்து கூடினா இருக்கு மிச்சம் அப்ப எப்படி மேலாம் அல்லாத உதவிய பார்க்கணும் அதனால முயற்சிகள் செய்யப்படணும் நன்மைகள் ஏவப்படணும் லாபங்கள் தடுக்கப்படணும் எங்களோட சொந்த விஷயத்த நாங்க கவனம் வியாபாரிகள் வியாபாரிகள் தங்கள் தொழிலாளிகளோட விஷயத்தவன செலுத்தும் தொழிலாளிய நோவிச்சு கொண்டு அவங்க நல்ல வேலையை வாங்கி அவங்களுக்கு தொழில் எதிர்பார்க்கு யாவரும் நடக்குமா இருக்கு டிரான்சாக்சனை பார்த்தா பெரிசாயிருக்கும் ஒவ்வொரு மாசத்துக்கு கண்டெய்னர் பல கண்டெய்னரை இறக்குறாராயிருக்கும் ஏற்கனா சில நேரம் கோடி கணக்கிலேயா இருக்கும் பெரிய அந்த டிரான்சாக்சன் ஆனா வரக்கத்து இல்லையா அடுத்த அந்த இந்தியாவில நான் ஒரு முக்கியமான ஒரு உத்தரவை சந்தித்தேன் பெரிய ஒரு மனிதன் அவர் என்கிட்ட பேசுகிறேன் ஒருத்தர் பெரிய பேக்டரி செய்யறாரா அவருக்கு ராவிக்கு தூக்கம் போது இல்லையா அவருக்கு உள்ளத்துல நிம்மதி இல்லையா இப்படி எத்தனையோ நிலைமைகளை இருக்கிற எல்லா மருந்தையும் எடுத்து முடிச்சு இப்ப மன நோக்கி மருந்து குடிச்சு கொண்டு இருக்கிறார் இவரோட பேசக் இவர் சொன்னாரா உங்களோட தொழிலாளிகளின் விஷயத்தீங்க நானேண்டா விளங்குகிறேன் நீங்க தொழிலாளிகள நிறைவேற்றீங்க சரியா சம்பளத்தை கொடுங்க என்ன வேலை வேலையும் சக்திக்கு உட்பட்ட வேலையை வாங்குங்க வாங்குற வேலைக்குள்ள சம்பளத்தை கொடுங்க இவர் அதுல கவனம் செலுத்தினார் இவருடைய நோய் இல்லாம போச்சுன்னு சொல்லி சொன்னார் அதனால சும்மா நோயெல்லாம் வர்றது எல்லாம் நோயா இல்ல நோய் எல்லாம் நோய் அல்ல பல காரணங்களை வச்சு வரும் அதே போல தொழிலாளிகள் வேலை செய்வாங்க நினைச்சு அவங்க வேலை செய்யற அவங்க பொது போக்கு செஞ்சா அவங்க கவனையீனமா இருந்தா அவங்க விளையாடினா அவங்க நோக்கடி செஞ்சா அவங்க வாழ்க்கையில பொறுப்பா வச்சிருக்கு பொறுப்பா வச்சிருக்கி ஸ்டோருக்கு பொறுப்பா வச்சிருக்கீன் சட்டாவிதானே கேம் கொடுக்கிறாங்க குரூப் அவர் படையில சட்டாவி கேமராவுக்கு பயப்பட்டு வேலை இல்ல அல்லா தான் பயப்படுவார் அது சில நேரம் கடன் போவேனும் அதுல வேற வேற நிலைமை உண்டாவேனும் பழுதா போவேனும் அதை வரைக்கணும் இன்னைக்கு வார கல்ல எல்லாத்துக்கும் தெரியும் அதை டாக்டர் பண்ணித்தான் எப்படி அப்படி ஒன்று அதுக்கு கவராக எப்படி கேடு போனவேல எப்படி செஞ்சுட்டு வாரு அதுக்கு ஏற்ற மாதிரிதான் வரா ஒரு சகோதரர் சொன்னார் விட்டு வாசல்ல காரணி பற்றி இருக்குது அவருக்கு கேமரால வேறது அவங்க கிட்ட வரக்குள்ள முகத்தம் ஊடிகளுக்கான கிட்ட வந்து அதை கலெக்ட் எடுத்து போறாங்க அதனால இதெல்லாம் முறையல்ல எல்லாருக்கும் தேவ அல்லாத பயம் அச்சம் தான் தேவை எனவே கண்ணியத்துக்குரிய வேளாண் சூழலை எல்லாருக்கும் தேவை வாழ்க்கையில தரக்க எனவே அந்த அடிப்படையிலுடைய சந்தர்ப்பங்கள் காலங்கள் வேகமா முடிஞ்சதும் அதனால அமல்களை செஞ்சு அதிகமா திக்க எங்கள உறுப்புகளை கண்ண இணைய உறுப்புகளை பாதுகாத்துக் கொள்றது அதே போல எங்கள தர்மங்கள் சதக்கா கொடுக்கிற மாதம் ரொம்ப வேகமாக வேகமா அடிக்கூடிய காக்க போல இந்த ரமெல்லாம் மாதத்தை கொடுப்பான் தர்மம் கொடுப்பான் தக்கா கொடுக்க கூடியவங்க அவங்க தக்காத்துகள் கேஷ் கையில இல்லைங்க கடன் எடுத்து அவங்க தக்காத்த எல்லா செக் தான் கையில இருக்க என்ன செய்ய என்ன செய்ய வேலை இல்ல கணக்க பாருங்க கையில வரை ஸ்டாக் இருக்கேன்னு சேவிங் அமைப்புல சாமி வாங்கி போட்டிக்கிறோம் பொதுவான அமைப்புல சல்லிய பேங்க்ல வச்சோ தங்கத்தை வாங்கி வச்சோ டெலரை எடுத்து வச்சோ எல்லாத்துலயும் அந்த பிரயோஜனம் இல்ல காணிகள் வாங்கி வச்சா காணி வேலை கூட்டிக் கொண்டு போகுது அது ஒரு நல்ல நல்ல ஒரு விஷயம் நல்ல ப்ராபிட் கிடைக்கும் என்ற அமைப்புல பலர்களும் தானி வாங்கி போடுறாங்க நல்ல விஷயம் ஒன்றுமே பிரச்சனைல வாங்கி போடுங்க ஆனா சர்கார் கணக்கு பாக்க போல அதுவே பார்த்து அதையும் கணக்கு பார்த்து கொடுக்கவேதான் போறேன் ஒவ்வொருத்தரும் கீக்கி போட்டுட்டு சர்கார் கணக்கு பாக்க போல சுமார் லட்சம் தான் இருக்கேன் அம்பது லட்சம் தான் இருக்கேன் அம்பது கோடிக்குள்ள சப்சிடி அவங்க அவங்களோட தக்கா சரியா கலந்து பார்த்து கொடுக்கப்படும் நோமோட கடமையா இருந்தா அந்த இருபத்தஞ்சு லட்சம் ஏந்த இல்ல தலை நோம்போட ஏல எரியவர்களுடைய ஹக் யாருக்கல்லாம் கொடுக்க சொன்னா அவங்களோட ஹக் அது ஒதுக்கப்படும் அதை வச்சு ரோல் அடிச்சா ஹராத்த சம்பாதிக்கிறார்கள் அதை வச்சு ரோல் அடிக்கிறார் வருஷம் பூர்த்தியாவையும் அது வெளியாக்கப்பட இல்ல அது ஒதுக்கப்படையில் ஒதுக்கப்பட இல்ல அது இன்னும் ரொம்ப முடிஞ்சு அடுத்த மாசம் இதை சம்பாதிச்சத வேளாண் சவர்களே பெரியவர்களே சனிசிலா வந்திருக்கு இந்த வெள்ளங்கள் வந்த பகுதியில் நிறைய தோழி கணக்கமா யார் யாரும் இருக்கிறதோ தெரியாத அல்ல பாதுகாக்கணும் அவர்களுக்கு சரியா கணக்கு பார்க்கணும் சரியா கணக்கு பார்க்கணும் பொருளுடைய அழிவு தக்காச நிறைவேற்றுவதன் மூலம் பொருளுக்கு சொத்துக்கு வர இருக்கக்கூடிய அறிவு போய்விட்டது என்றார் மண் அத்தாத்தானது பொருளுடைய தக்காத்தை நிறைவேற்றினாலும் பொருளுடைய கருவி போய்விட்டது கடல்ல கரையில சொத்துக்கு அழிவு வருவதேடா ஜக்காத்த நிறைவேற்றாதான் அழிவு வருது அவங்க அவங்களோட கடமையை நிறைவேற்றாக்கி வரக்கூடிய அழிவு மக்கியும் சேர்த்து வரும் மக்கியும் சேர்த்துதான் அதுதான் கண்ணியத்துக்குரிய மேல சொன்னேன் கடமையாக்கப்பட்ட கூட்டத்துல ஒரு கூட்டம் தான் வந்து கொண்டு வந்து வாரத்துக்கு ரெடியா இருக்கிறாங்க அவங்களும் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு கூட்டம் தகுதியான உழைனு பாக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது லட்சத்துக்கு வந்திக்கிறாங்க இப்ப இந்த இப்ப வந்திக்கிற வந்திக்கிற கொடுக்கறாங்க அவங்க நிலைமைகளை பார்த்து அவங்க உண்மையில தகுதியான உழைத்த அவங்க கொடுக்கப்படும் வந்ததோட குடும்பத்துல ஒழுக்கிறாங்க வெளிய போட்டு அவங்களுக்கு அவங்கிறான் இந்த மக்கள் வரவேற்கப்படுவனும் இந்த மக்கள் ஆதரிக்கப்படுவனும் இந்த மக்களுக்கு தீன் இமான் இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கப்படுவனும் இவங்க இஸ்லாமிய ஒரு சூழல்ல வாழ்கிறதுக்குள்ள ஏற்பாடுகள் செஞ்சு கொடுக்கப்படுவோம் அவரு அப்படிதான் அந்த காலத்துல முக்தி மாதிரி ஒன்று மார்க்க தெளிவு இல்ல தெளிவு உள்ளவங்க சில விஷயங்களை சொன்ன இத சொன்னால எத்தளிமா எங்க ஹும் எல்லாம் வந்திருக்கு இருக்கிறார் யார் என்ன செய் சொல்லா வர இதா சரி அல்லாவ பயப்பட கேமஸ்ல எடுத்த வாக்கு அதையே அல்லா கேட்க போறேன் அது போற செய்ய வேண்டிய உண்டு சார் இல்லன்னு சொல்ல இல்ல யாரு கேளுமோ யாரு தயாரோ யாரு தகுதியோ அவங்க செஞ்சு கொள்ளவில்லை வற்புறுத்த தேவையில்லை வற்புறுத்த தேவையில்லை சகோதரர்களே பெரியவர்களே இந்த வாரம் மக்கள் வழி நடத்தப்படவில்லை அதுக்குள்ள ஏற்பாடுகள் தெரியும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கொண்டிருக்கிறார் ஒரு வருஷத்துக்கு பார்த்து ஆயிரத்துக்கு ஆயிரத்தி பேருக்கு உட்பட்ட ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு அமைப்பான பொதுவாக இந்த ஆனா விலகி கொண்டதுக்காக சொல்றேன் அதை யாராலையும் தடுக்கா அதை ஒட்ட நாளையும் இப்பட்டாலே ஏல இந்த கருத்து அது அரசாங்கம் சட்டம் சரி உலகமே சட்டம் சரி விதாயத்தை குடுக்கிறவன் நல்லா குருங்களை மாத்திரவன் நல்லா அல்லா சொல்ற இந்த மக்கள் இந்த பாப்பீர்கள் வெளிச்சத்தை வெளிச்சத்தை பூர்த்தியா தீர்வாங்க இத கையில இல்ல அது அல்லாத கைலிக்கலா சேலா இதனால நாங்க ஊடு ஊடா போயிட்டு வாங்க யாரும் அழைக்க இல்ல அந்த அளவுக்கு தைரியமும் எனக்கு இல்ல மக்கள் விரும்பி வாறாங்க கல்யாண தொடர்புல வாழாங்க கனவு கண்டு வாறாங்க புத்தகங்கள் படிக்க முஸ்லீம்களோட பழகி வெளிநாடுகளுக்கு போயிட்டு விரும்பி கட்டாய ஆதரிக்கணும் கவனிக்கணும் அவங்களுக்குள்ள சர்க்கார் மூலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களிட சர்க்கார் அவங்களோட பங்கு மட்டும் சேர்க்கப்படும் எனவே கொடுக்க கூடியவங்க ஜூடிய ஒரு அஞ்சா பிரிச்சா அஞ்சு கூட்டத்தில் எட்டு கூட்டம் சொல்லப்பட்டிருக்கிறேன் பொதுவாக குழப்பத்தில் ஒரு அஞ்சு கூட்டம் இருக்கிறாங்க அதே போலாத்துக்கு வரக்கூடியவங்க அடுத்ததுல அல்லாவுக்கே ஊடுபட்டு இருக்கிறாங்க மார்க்க விஷயத்திலே முழுக்க ஈடுபட்டு தொழில் வியாபாரங்களுக்குள்ள ஏற்பாடுகள் இல்ல அப்படியா வந்தவங்க ஜக்கா கொடுக்கக்கூடியவங்க கொடுக்கப்பட வேண்டியவங்க இப்படி ஒரு அஞ்சு கூட்டம் தான் நாங்கள் தகுதியானவங்களை பார்த்து இந்த தக்காசுகள் ஒப்படைக்கப்படுவோம் எனவே கண்ணியத்துக்குரிய மேலாண் சார்களே இந்த விஷயங்களையும் கவனத்தில் வைக்க சொல்லப்பட்ட விஷயங்களை வாழ்க்கையில் எடுத்து நடக்க அல்லாஹ் அனைவரும் சந்தோஷம் செய்வார் அஹமது حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال اللهم صل على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم اللهم اعز الاسلام والمسلمين اللهم احفظ المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات நாங்கள் குற்றவாளிகள் யா லா பாவிகள் யா லா ஏராளமான தவறுகளை செய்தவர்கள் யார்லாம் நீ மன்னிக்க கூடிய மகா திருபயாளன் யாருலா யா லாங்கள் அனைவரையும் மன்னி தருள்வாயா எங்களை விட பாவம் செஞ்சவங்கள கோடிக்கணக்கான மக்களை மன்னிச்சு இருக்கிறாயா உலகத்துடைய காலங்கள்ல சித்து பாவங்களும் மலிந்து இருக்கக்கூடிய காலத்தில வாழ்ந்து கொண்டிருக்கிறோமியா நிலைமைகள் பயங்கரமா இருக்கிறது யாருல பாவங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது யாருலாம் வழிகேடுகள் கூடிக்கொண்டே போகுது ஆள்ல யாருலா நீ எங்கள் அனைவரையும் பாதுகாப்பாயா எங்கள குட்டிகள் சந்தடிகளையும் பாதுகாப்பாயா மனைவி மக்களை பாதுகாப்பாயா யாருலா ஹிதாயத்தை ஆமாயா பெரிய ஒரு கூட்டம் கலிமா இல்லாம இருக்கிறாங்க அந்த மக்கள் அந்த நிலைமையில மௌத்தானால் அந்த நிலைமையில மௌத்தானால் நிரந்தரமான நரகத்துக்கு போயிருவாங்க யாருங்களா யாருல உங்க வேதனைய தண்டனை யாரால தாங்க இயலவியா ஒரு பல்லு வழிய தாங்க இல்லாம தடமாக வியாங்கல ஒரு தலை வலியைகளால தாங்கிக் கொள்ளையில யாருங்களா நரகத்துடைய நெருப்பு எங்க தாங்க போறோம் அந்த மக்கள் எங்க தாங்க போறாங்க யாருங்களா தாயத்தந்தருடைய பாவங்களையும் மன்னிச்சுறியா எங்களை எங்களையே ஆள் ஆக்கினாங்க எங்களைய ஒரு மனுஷனாக ஆக்கினாங்கயா அல்ல நாலு பேருக்கு முன்னால நிக்க கூடிய நிலைமைக்கு ஆக்கினாங்க அவங்கள சரியா கவனிக்க கிடைக்க இல்லையா சரியா ஆதரிக்க கிடைக்க இல்லையா அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாங்க சரியா செய்ய இல்லையா லா அவங்கள் நம்ம தானவங்கள பகுதிகளை வெளிச்சமாக்கிவேயா சொர்க்கத்தின் பூஜோலி ஆக்கிவையா லா ஆக உயர் அந்த செய்ய கொண்டு தெரியா ஏ அல்லா ஹயாத்தோட வாழக்கூடிய அந்த தாய் தந்தர்களுக்கு ஆபிய செய்யும் இமானோட கலாம செய்யும் நசி பாக்கு இரக்கம் உள்ளவன் யான் புரிதமான ரமதாவுடைய மாதத்தில் இருக்கிறவன் யா ல்லா எங்களையோட இறக்கம் வென்றுதான் இந்த மாதத்தை எங்களை சந்திக்க தௌஞ்சாய்லா தாமம் செய்வாயாக எங்களே மன்னிச்சிருவாயாக எங்களை நரகத்தேந்து விடுதலை செய்வாயாக லேலத்தூர் கதிரை அடைந்த கூட்டத்தில் ஆக்கி வைப்பாயாக யா அல்லா உள்ளங்கள் என்னட கட்டுப்பாட்டுல இல்லையா என்னோட உள்ளங்கள் கையில தான் இருக்கிறான் என்னோட பண்புகளை வெளிச்சமாக்குவேயா உள்ள இருள்களை போக்குவேயா பாவ கடைகளை நீக்குவேயான் உள்ளத்தை ஒளிமயமாக்குயா இது இன்பத்தான் யாருல பாவத்துல வெறுப்போடுயான் அக்கா உலகத்துல மேலோக செய்ய தவிரல யா அல்ல உன்னுடைய அறவணைப்பிலே எங்களை வெச்சுக்கோயா உடனே பாதுகாப்பு கைவிட்டால் எங்களுக்கு கை கொடுக்க யாரும் இல்லையா நீ உன்னுடைய உதவியை எங்களுக்கு தடுத்தால் இந்த உலகத்தில் உதவி செய்ய யாரும் இல்லையா நீ ஏக்கிருப்பை செய்வாய் நீ ஏ கிருபை செய்வாயாக நாங்க பாமிகள் என்பது நாங்கள் எங்களை ஒதுக்கிறாரயா அல்லா எங்களை விட கெட்டவங்க எல்லாம் அவுளியாக்களாக இருக்கிறாயா அல்ல எங்களையும் வந்து நல்லதாருடைய கூட்டத்தில் ஆகியவை யாரு உன்னுடைய நேற்றர்களுடைய கூட்டத்தில் ஆகிவை எங்களால இல்லாத சோதனைகளை தந்துடாதே எங்களால கவலைகளை தந்துடாதே எங்களையால சுமக்க இல்லாதேன் வரைக்கும் எங்கள மனைவி மக்களை யாத இடத்திலே கையேந்த வெச்சிடாதே யாழ்லா கண்ணியமா வாழ்ந்து கண்ணியமா மௌசாவிடும் யாழ்லா கேவலத்தில் இருந்து பார்த்து எங்களைய யாரெல்லாம் உயர்த்திடாங்களோ அவங்களுக்கு நீயே போதுமானவரியா எங்களை சீரழிக்க யாரெல்லாம் அவங்களுக்கு நீயே போதுமானவரியா எல்லா ராஜ்யங்களும் உனக்கு தெரியுமையா எல்லா அந்த ரங்கமும் உனக்கு தெரியுமையா அல்ல யார் நீயே போதுமானவரியா அப்துல் அல்லா உன் அமல் வகீர் அமல் மௌலா அவனி அமல் நசீர் யார்லா நீயே போதுமானவனியால் எங்களை மீது இறக்கப்படியா எ மீது கிருப்பை செய்யலா பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை சிறப்பாக்குவியா நீயே பாதுகாக்கிறியா பொருத்தமான ஜோடிகளை அமைச்சு கொடுக்கிறியா வாழ்க்கையில பறக்க செஞ்சிரியா அல்ல சமுதாய பற்று உள்ளவர்களா சமுதாயத்துக்கு பாடுபடக்கூடியவர்களா எங்களையும் எங்கள குட்டிகளையும் ஆக்கி வைப்பாயா எங்கள தொழில் வியாபாரத்தை பறக்க செஞ்சிரியா யாரெல்லாம் கடனாளிகளா இருக்கிறார்களோ கடன் கடன் பாடங்களாங்களா யார் யாவரங்கள்ல சிக்கல்கள் நெருக்கடிகள் இருக்கிறதோ அந்த நெருக்கடிகளை அவங்கள வெளியாக்கிறியா இருந்தா யாரெல்லாம் நீ பறக்க செஞ்சுயா யார்ல பறக்கத்துக்கு என்னென்ன செயல் தடையாக இருக்கிறதோ அந்த செயல எங்களை வெளியாக்குறியா அதை எங்களுக்கு விளங்கப்படுத்துறியா நல்ல குணங்களை தந்திரியா இருந்தா கெட்ட குணங்களை பாதுகாக்கிறியாசந்திரியா ஊர் உலகத்துக்காக வேலை வெட்டிகளை அமல்களை செய்வத பாதுகாப்பாயாள் ஹதித்துடைய தெளிவான விளக்கங்களை தந்திரியா எங்கள துவாக்களை கபூர் செஞ்சிரியாங்களா உனக்காக வாழ்ந்து உனக்காகவே மரணிக்கோப்பி செய்யா எங்கள கடைசி மூச்சை அல்ல ربنا ربنا ربنا الدنيا حسنا وسلم والحمد வார்த்தையை رب நபீனு